தொள்ளதாவது பகுதிக்கு வந்தனர் அவர்களுடன் பிலால் அலி அவர்கள் இருந்தார்கள் தர்மம் செய்வதன் அவசியம் குறித்து அவர்களுக்கு நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் விளக்கினார்கள் பெண்கள் தங்கள் பொருட்களை போடலானார்கள் சில பெண்கள் தங்கள் கழுத்து மாலையையும் வளையல்களையும் போடலானார்கள்